நாட்டு நேர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு துளிக்காக உங்களால் சிறுநீரக கற்களை கரைக்கக்கூடிய மருந்து கொல்லு ஹாஸ்கிரண்டி எடுத்து அத தண்ணீர் விட்டு கஞ்சி போல் காசி இந்துப்பு கலந்து இதை பருகி வந்தால் சிறுநீரக கற்கள் நாலடைவில் கரைந்துவிடும் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களே மீண்டும் சந்திப்போம்